நித்தம் ஒருமுத்து என்று எதிர்ப்பவர்கள் நமது முன்னோடிகள் என்ற கட்டுரையில் இருந்து சில பகுதிகள் உலகில் பல விஷயங்கள் பல அபிப்பிராயங்கள் உள்ளன உலகில் எத்தனை மனிதர்கள் இருக்கின்றன அத்தனை அபிப்பிராயம் இருக்க வழி உண்டு ஒரே விஷயத்தை பல மக்கள் பல்வேறு நோக்கில் காண்பர் மக்களின் சுவை வேறுபட்டது அவரவர் தாங்கள் வளர்ந்த விதத்திற்கேற்ப அனுபவத்திற்கேற்ப எதைப்பற்றியும் தனி அபிப்பிராயம் கொள்ள உரிமை உண்டு மனிதர்களது தனித்தன்மையை நாம் மதிக்க கற்றுக் வேண்டும் புடவை கட்டிக்கொண்டு வரும் ஊரில் ஒரு பெண் கால் போட்டுக்கொண்டு வந்தால் அதனால் அவளது புனிதம் பாழாகிவிடுவதில்லை உடை என்றால் இப்படித்தான் உணவு என்றால் இப்படித்தான் வீடு என்றால் இப்படித்தான் என்று நாம் எல்லாவற்றையும் அறுதியிட்டுக் கொண்டு எல்லாவற்றையும் நம் அளவுகோளால் அளக்கவும் மதிப்பிடவும் முயல்வது அறியாமை உண்மையில் சொல்ல போனால் மாறுபட்ட மனோபாவம் கொண்டவர்களாலேதான் உலகம் முன்னேறியிருக்கிறது உலக முன்னேற்றமே சமுதாயத்தையும் நிகழ்வு உலகத்தையும் எதிர்த்து போராடியவர்களாலேயே உருவாகியிருக்கிறது ஏற்றுக்கொண்டவர்களால் அல்ல இருக்கிறதே இருக்கிறபடி ஏற்றுக்கொண்டவர்கள் ஆட்டு கூட்டம் சாயிர பக்கமே சாயும் செம்மறியாடுகள் எதிர்ப்பவர்களும் புதுவொழி கண்டுபிடிப்பவர்களுமே முன்னோடிகள் உடன்கட்டை ஏறுவதை எதிர்த்த ராஜாராம் மோகன் ராய் இந்திய பெண்கள் உலகத்திற்கே நன்மை செய்தார் ஹரிஜனங்களுக்காக போராடிய காந்திஜி வெள்ளைக்காரன் ஆட்சியை எதிர்த்த கட்டபொம்மன் சுயமரியாதைக்காக போராடிய ஈவேரா இவர்களெல்லாம் முன்னோடிகள் தனித்தன்மை கொண்டவர்கள் நாம் நம் தனித்தன்மையை வளர்க்க வேண்டும் பிறர் என்ன சொல்வாரோ என அதை அமுக்கி கூட்டத்துடன் சேர்ந்து கோவிந்தா போடக்கூடாது மின்சார விளக்கை கண்டுபிடித்த எடிசனும் முதல் விமானத்தை பறக்கவிட்ட ரைட் சகோதரர்களும் புதுமை கவிஞன் பாரதியும் தங்கள் தனித்தன்மை மூலம்தான் கூட்டத்திலிருந்து தனித்து இன்று சரித்திரத்தில் நிற்கின்றனர் பழக்கடையில் பழங்களை அடுக்கி வைத்திருக்கின்றனர் நாம் நமக்கு பிடித்த பழங்களை வாங்கிக் கொள்கிறோம் பூக்கடையில் விதவிதமான பூக்களை கொட்டி வைத்திருக்கின்றனர் நாம் நமக்கு பிடித்தமான பூக்களை தேர்ந்தெடுத்துக் கொள்கிறோம் பெரிய ஹோட்டல்களில் விதவிதமான உணவுகளை சமைத்து அடுக்கி வைத்திருக்கின்றனர் நமக்கு பிடித்த உணவை தட்டில் ஏற்றிக்கொள்கிறோம் அதேபோல உலகில் பல வகையான நிறைத்து வைக்கப்பட்டிருக்கின்றன சுக நினைவுகளை எழுப்பும் எண்ணங்கள் துக்கத்தை மூட்டிவிடும் எண்ணங்கள் வேகத்தையும் உற்சாகத்தையும் தரும் எண்ணங்கள் சோகத்தையும் சோர்வையும் உண்டு பண்ணும் எண்ணங்கள் என்று உலகில் நம் கண்முன் பலவற்றை அடுக்கி வைத்திருக்கின்றனர் நாம் எதை தேர்ந்தெடுக்கிறோம் பயம் கோபம் பொறாமை குற்ற உணர்வு கவலை இவற்றை தாழ்த்தும் உணர்ச்சிகள் என்று கூறுகின்றனர் இந்த கீழ் உணர்வுகள் மனிதனது சிந்திக்கும் திறனை சிந்திக்கும் அமைப்பை முடக்கிவிடுகிறது என்று கூறுகின்றனர் மனசிகிச்சை மருத்துவர்கள் முடக்கப்பட்ட மனம் செயலற்றுப் போகிறது முடக்கப்படுவது மட்டுமல்ல நமக்கு நல்ல யோசனைகளையும் நம்பிக்கையையும் கொண்டு தந்து உதவக்கூடிய நமது மனத்தின் வாயிற் கதவை இவை சாத்திவிடுகின்றன பரீட்சையில் பெயில் ஆகிவிட்ட மாணவன் ஒருவன் தற்கொலை செய்து கொள்கிறான் பெயிலான மற்றொரு மாணவனும் கணித மேதை ராமானுஜத்தை கூட ஆங்கிலத்தில் கும்பகோணம் கல்லூரியில் பெயிலாக்கவில்லையா என்ன யோக்கியதை இருக்கிறது இந்த பரீட்சை முறைக்கு என்று எடுத்துக்கொள்கிறான் எது நல்லது என்பதை நீங்கள் சிந்தித்து பாருங்கள் ஒருவர் வீட்டுக்கு போகிறீர்கள் அவர் உங்களை மதிக்கவில்லை என்று வைத்துக் கொள்ளுங்கள் நமது கௌரவம் பாழ்பட்டதாக அந்த கோபமடைகிறோம் திட்டுகிறோம் பழிவாங்க துடிக்கிறோம் அதாவது அந்த மனிதர் உரிய கௌரவத்தை உங்களுக்கு தரவில்லை அதனால் உங்கள் கௌரவம் திடீரென்று இறங்கிவிட்டதா இல்லை நீங்கள் நேற்றியிருந்த அதே மனிதர் தான் அவர் கொடுப்பதனால் வருவதில்லை கவுரரவம் நம்மை மதிப்பதால் புரிந்து கொண்டிருப்பதால் வருவதுதான் அது புத்தர் ஒரு வீட்டுக்கு பிச்சை கேட்க போனார் திட்டினான் கூறினார் ஐயா சற்று நில்லுங்கள் பிச்சை போட்டிருந்தீர்களேயானால் அந்த அரிசி யாருக்கு சொந்தம் எனக்குத்தானே அதே நீங்கள் போட்ட பிச்சையை வாங்க மறுத்திருந்தால் அந்த அரிசி யாருக்கு சொந்தம் உங்களுக்குத்தானே அதேபோல நீங்கள் போட்ட திட்டுகளை ஏற்க மறுக்கிறேன் அவை உங்களுக்கே சொந்தம் எடுத்துச் செல்லுங்கள் நான் உங்களை ஒரு நண்பனை விழுந்தேன் என்று சொல்லிவிட்டு புத்தர் அவமானப்பட்டவரா என்பதை யோசித்து பாருங்கள் எல்லாம் ஒரு சொல்லை ஒரு சம்பவத்தை ஒரு பிரச்சனையை எப்படி எடுத்துக் கொள்கிறோம் பொறுத்து இருக்கிறது நன்றி வணக்கம்